مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ أَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ نَبِيَّنَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ صَلَّى اللَّهُ عَلَى سَيِّدِنَا وَحَبِيبِنَا وَشَفِيعِنَا مُحَمَّد على اله وصحبه اجمعين اما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم فبشر عباد الذين يستمعون القول فيتبعون احسنا أُولَئِكَ الَّذِينَ هَدَاهُمُ اللَّهِ وَأُولَئِكَ هُمْ أُولُو الْأَلْبَابَ صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهاه الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم கன்னியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹு தாலாவுடைய தனிப்பட்ட அருள் கிருபையை கொண்டு இந்த வருடமும் இந்த சிறப்பான ரமதானுடைய மாதத்தை தந்தித்து நல்ல பல அமல்களை செய்வதற்குள்ள சந்தர்ப்பத்தை வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான் அல்லா சுபு எங்கள் அனைவருடைய இந்த நல்ல அமல்களை கபூல் செய்வானாக அல்லாஹு ஆலா அனைவரையும் பொருந்தி கொள்வானாக கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே அல்லா சுபுகத்தா அடியானுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான் அடியான் எப்படியாவது அல்லா கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாவோட ரஹமத்தை அடையோனும் அவன் அவன் சொர்க்கம் போவோனும் என்ற அடிப்படையில ரபுல் ஆலமின் அடியானுக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் சந்தர்ப்பங்கள் கிடைச்சியும் அதயோஜனப்படுத்திக் கொள்ளலா செய்ய வழி இல்லை அவரு அவருக்கே அநியாயம் செஞ்சு அல்லா நல்ல வாய்ப்புகள் ரமலான் வாரத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட அறுபது நாளைக்கு முன்னாலுக்காக தயாரிப்பு செய்வாங்க செஞ்சு இந்த ரமலானை எங்களுக்கு எத்திக் கொள்ள வைப்பாயா அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாய் சும்மா கிடைக்கத்தான ஒரு மாதம் சிறப்பான மாதம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாலே துவா கேட்டு ஒன்று பெற்றுக்கொள்றேன்டா அது எவ்வளவு உயர்ந்த மேலான ஒன்றாயிருக்கு சகோதரர்களே பெரியவர்களே அவன் ஜிப்ராயில் அலி இஸ்லாம் சொல்ல ரசூல் ஆமீன் என்றார் அல்லா எங்களே அந்த கூட்டத்தை பாதுகாப்பானா மேலான கண்ணியமான சொல்ல நல்ல சந்தர்ப்பம் நல்ல ஒரு வாய்ப்பு நாங்க ஒரு பெரிய முயற்சி என்ன எங்களைய திருப்தி அடைய வைக்கிறது அல்லாத உதவியை கொண்டு கையில தரகோல தான் விளங்கும் என்ன எக்ஸாம் எழுதிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து சொல்றாங்க எல்லா கேள்விக்கும் பதில் எழுதினேன் நூத்துக்கு நூறு மார்க் கிடைக்கும் அவர் எழுதிட்டு வந்து சொல்றார் மார்ச் நூத்துக்கு நூறா அல்லது அது எந்த நிலைமை ரிப்போர்ட் வந்தா தான் இதே போல ரிப்போர்ட்ட கையில தார நாள் ஒன்று இருக்கு அந்த நாள் தான் உங்களோட ரிப்போர்ட் வாசிச்சு பார்த்து முடிவு செய்ய நீங்க எங்க போ தகுதி அந்த நாள் தான் நாங்கள் எல்லாரும் பயப்பட வேண்டிய நாள் எல்லாரும் பயப்படக்கூடிய நாள் அல்லாவுக்கு நெருக்கமான நல்லடியார்களும் பயந்து கொண்டிருக்கிற நாள் நபிமார்கள் ரசூல்மார்கள் பயப்படக்கூடிய நாள் அந்த நாள் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே எனக்கு என்ன முடிவாக போவதோ எனக்கு என்ன நடக்க போவதோ எனக்கு சொற்க முடிவாகுமா எனக்கு நரக முடிவு செய்யப்படுமா என்று எல்லாரும் பயப்படுவாங்க அதற்கு முசாலை போன்ற பெரும் பெரும் ரசூல்வார்கள் நபிமார்கள் பயந்து கொண்டிருக்கிற நாள் அந்த நாள் மேலான கண்ணியமான சொல்ல அல்ல என்னோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பானா பயந்து கொண்டே இருக்க முயற்சி மேலோட்டமா செஞ்சு டைம் கிடைச்சா நேரம் கிடைச்சா நேரம் எல்லா வேலையும் இவர்தான் நேரம் மீயணும் அதுதான் இவர் நல்ல வேலையில் ஈடுபடுவா அப்படியா நல்ல வேலை செய்யறது நன்மையான காரியங்கள் அப்படி செய்யலாது முதலிடம் தீனுக்கு முதலாவது தொழு அது எல்லா வேலையும் தொகையை வச்சுதான் வேலையை போட்டுக்கொள்ள தொழுகையை முன்னுக்கு வச்சு தான் போட்டுக்கொள்ளு ஒன்று தொழுகைக்கு முந்தி வேலை முடிகிற மாதிரிக்கு பின்னால் வேலையை செய்யற மாதிரி இது இடையில தொழுகைக்கு இடையில வேலையை போட்டுக்கொண்டுகையை நாங்க முன்பின் ஆக்குறோம் வேலையில தான் முன்பின் ஆக்கணும் வேலைகளை முன்பின் தான் அல்ல எதிர்பார்க்கிறான் தொழுகையை முன்பின் ஆக்குறது அல்லா விருப்பமே இல்லை நேரம் குறிப்பிடப்பட்டதா இருக்கு எல்லாருக்கும் தொழுகிட்ட நேரம் தெரியும் நாங்க தடமாற வேலை உண்டு இல்லாது மாஷால கேலண்டர் இருக்குது போன்ல டைம் வருவது எல்லா ஏற்பாடும் இருக்கு அப்ப நாங்க ஒரு வேலையை போட்டுக் கொள்ளக்கொள்ள ஒரு சந்திப்பு ஒரு மீட்டிங் என்னது என்னாலும் நாங்க லோகர் இத்தனை மணிக்கு இமாம் ஜமாத் இத்தனை மணிக்கு நடக்கும் பாங் இத்தனை மணிக்கு அதை வச்சுதான் வேலை நடக்கும் எப்ப நாங்க வச்சு வேலைகளை போட்டுக்கொள்வோமோ இங்க வேலைகள் அல்லா லேசாக்குவாங்க நாங்க வேலைகளை முன்னுக்கு போட்டுக்கொண்டே தொழுங்கைகளை முன்பின் ஆக்கினா வேலை எல்லாம் முஸ்லிபாத்தா தான் இருக்கு எல்லாம் முஸ்லிபாத்தா தான் இருக்கு கோ உதவியா இல்லை பார்த்தா கூட இருக்கு நல்லா இருக்குது உதவி இல்லை உதவி இல்லாத பணத்துல வேலை இல்லை ஒருவர் கனவு கண்டார் அந்த கனவுல உத்தர சொன்னார் இந்த இடத்துல நூறு திருஹம் இருக்கு நூறு தீனா இருக்கேன் எடுங்க மூணாவது நாள் கனவுண்டார் எடுத்தார் அதை எடுத்துக்கொண்டு பிஷ் மார்க்கெட் போனார் அங்க போயிட்டு ஒரு பெரிய மீன் உண்ட பெரிய மீன் உண்டை வாங்கினார் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அறுத்தார் அதுல ஒரு மோதிரம் அந்த மோதிரத்துல ஒரு மாணிக்க கல் ரொம்ப பொறுமதியான மாணிக்கைகள் என்னுடைய வயிற்றுக்குள்ள மோதிரம் எப்படி போச்சு அவசியம் வரக்கத் என்றது அதனுடைய ரகசியம் மறைவா தான் இருக்கு அல்லாட உதவி உள்ளது எனக்கு உங்களுக்கு தேவை அதுதான் வேளாண் சோதன பேங்க்ல வட்டி பேங்க்ல போயிட்டு வேலை செஞ்சா நல்ல சாலரி பெருசா கிடைக்கும் அனாகார பொதுவான அமைப்புல எங்களுக்கு தெளிவான விஷயம் அது கூட சம்பளம் கிடைக்குது ஒன்று தொழுகைக்கு சந்தர்ப்பம் இல்ல அல்லது தொழுகைக்கு சந்தர்ப்பம் இருந்தாலும் அது பெருசா இருக்குது இது நல்லமா அல்லது எங்களுக்கு அஞ்சு நேரம் தொழுகையில அந்த ஆபீஸ் வைக்கிற நேரங்களில் தொழுகையும் கடமையை நிறைவேற்றிக்கொண்டு கொஞ்சமா இருந்தாலும் ஹலாலா கிடைக்கிறது நல்லமா இது ஒவ்வொருத்தரும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் முடிவு செய்ய விளப்பங்கள் இருக்கணும் சம்பாதிக்கிறேன் எல்லாம் மாத்தமா சம்பாரிச்ச வேலை இல்லாமல் அல்லாட உதவி இல்லை என்றா ஒரு சைதால வந்தாலும் இன்னொரு சைதாலை ஒட்டைச்சு கொண்டு போவோம் இன்னைக்கு நிறைய அது அல்லாட ரஹ்மத்துடைய அடிப்படையில வருவதுல கோபத்துல வருவது ஒரு தாய்க்குல ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த உமாக்கு பிள்ளை கிடைக்க கூடாது நம்பிக்கையான டாக்டர் அட்வைஸ் பண்ணி இருக்கிறார் அப்ப யோசிக்கணும் பிள்ளைய பாதுகாக்கணும் அப்ப அதுக்கு என்ன சரி அனுமதிக்கப்பட்ட வேலையை செஞ்சு கொள்ளேன் இது சும்மா ரெண்டு புள்ள போதும் சும்மா கூட ஒரே பெற்றுக்கொண்டு சரியான அலட்டி சரியான பிரச்சனை வாழ்க்கைய கொண்டு போக கஷ்டம் பண்ண கஷ்டம் தகுந்த காரணம் இல்லாம இந்த கருத்திரியத்துக்கு காரணம் சோதனை எங்க எப்படி எப்படி வருமோ தெரியா நிறைய பேர் வாழ்க்கையில சோதனை சம்பந்தப்பட்ட விஷயமே புள்ளை எவனுக்கு அல்லாட ஹிபா அல்லாட நன்கொடை அது நன்கொடையாக குழந்தைகளை கொடுக்கிறார் நன்கொடை அது கிப்ட் அல்லாட் வா நெரு பிள்ளை கொல்லவான அந்த பிள்ளைகளுக்கு உணவளிக்கிறது நாங்க உங்களுக்கு உணவளிக்கிறது உங்களுக்கு நாங்க தான் தாரோம் பிள்ளைகளுக்கு நாங்க தான் கொடுக்கறோம் நீங்க தடமா நீங்க அதுக்கு கவலைப்படுறீங்க தகுந்த காரணம் இதுக்கு நம்பிக்கையான டாக்டர் சொல்றார் அட்வைஸ் கண்ணியமானே போல நிறைய வாழ்க்கையில சோதனைகள் வருது எங்களுக்கே விளப்பம் இல்லை வருவது சில தவறுகள் சில பாவங்கள் சில குற்றங்கள் எங்களால நடந்து கொண்டிருக்கிறது அதை குற்றம் என்று விளங்க இல்லை அதை நாங்க தவறு என்று விளங்க இல்லை விஷயம் அங்க தான் தவறு சில தவறுகள்ரான் ஹரீசுடைய தெளிவு தேவை ஆக கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே அல்லா சுக எங்களுக்கு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறார் நன்மை அல்லிப்பாத்து சந்தர்ப்பங்களை நாங்க ஒரு பாக்கியமாக கருதி ஒரு அமல்கள் அமலையும் செஞ்சிட்டு அல்லாவுக்கு சுகூர் செய்யும் உண்டு அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு செய்வோம் ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் இஸ்தகுமார் செய்வோம் ஏன் இஷ்டகுமார் முடிஜ தோட தொழுது அந்த ரப்பூ இந்த தொழுகை எப்படி எதிர்பார்க்கிறானோ அவன் எதிர்பார்க்கிற அமைப்பு எதிர்பார்ப்பு ஒன்று இந்த தொழுகை இப்படித்தான் நிறைவேற்றப்படும் அடியான் இப்படித்தான் சொல்லணும் என்று அல்லா எதிர்பார்க்கிறார் எங்களுக்கு இந்த ஒரு பயம் ஒன்று வர ஒரு அச்சம் ஒன்று வர என்ன சரி முன்னுக்கு இருக்கமா அதற்கு அது பயம் எத்தனையோ கை எத்தனையோ தலை எத்தனையோ என்னென்னமோ எங்கெங்கோ அது மனித தோற்றமே இல்லை அவங்க அவங்கள உருவாக்கி அவங்க அவங்களே தயாரிச்சு அதை முன்னுக்கு வச்சுக்கணும் வணங்குறா என்னன்னு கேட்டா பக்தி வாருக்கலாம் எங்களுக்கு அப்படி ஒன்று இல்லை எங்களுக்கு எங்க உள்ளம் எந்தாலும் பண்பட ஒன்னு வேண்டாம் எங்கட உள்ள வெளிச்சம் அடையுமே வேண்டாம் எங்கட உள்ள எந்தாலும் அல்லாஹ் மீது எக் வரணும் வேண்டாம் நாங்க அல்லாவை பாக்குற மாதிரி வணங்குவோம் அல்லா எங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கணும் என்ன பார்த்துக் கொண்டு வலது பக்கத்தில் இதுதான் இந்த கடைசி தொழுகை இந்த தொழுகையோடு நான் போறேன் அவர் எப்படி சொல்லுவார் அப்படி தொழுகை நிறைவேற்றப்படுவார் வெற்றி பெற்று தெரியுமா உள்ள வெற்றி பெற்று விட்டார்கள் அல்ல எங்கள் அனைவருக்கும் அப்படியா தொலைகை நசிவாக்குவாரா அதனால மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அப்படி வணங்கும் எங்களுக்கு மக்கள் அமைப்பு எல்லா இடத்திலையும் அல்லாஹ் மகானு எங்களை கண்காணிச்சு கொண்டிருக்கிறான் கவனிச்சு கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் நாங்க அல்லாஹ் சொல்ற நீங்க செவ்டன்னு அழைக்க இல்ல அவங்களோட சாமி ஒரு சாமி இருக்கிறாராம் செவுட்டு சாமி ஏன் இவ்வளவு பெரிய பெல்ல போட்டு அடிக்கிறீங்க அக்கம் பக்கத்தை கஷ்டமா இருக்கிறேன் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே யார் எந்த பாசையில் அழைச்சாலும் சரி அவர் உள்ளத்தால் அல்லாவ நினைச்சாலும் சரி அல்லா எங்க அழைப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார் உலகத்த மலக்குமார்கள் அவ்வளவு பேர் அவ்வளவையும் ஒரே நேரத்தை ஒரே பார்வையில பார்க்கக்கூடிய ஒரு கடும்மணி எல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு படைப்பினங்களும் அவ்வளவு படைப்பினங்களுடைய சப்தங்களை ஒரே நேரத்தை கேட்கக்கூடியவன் அல்ல சுபான ஒரே நேரத்தில் சகலதையும் ஒரே நேரத்தில் விளங்கக்கூடியவன் அல்லா சுபானுதா எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றா எங்களோட தொழுக அது உள்ளம் தொழுகையாக அமையும் தொழுகைய முன் வச்சுகளை தீர்வு பட்டி தொடர்பு வச்சா முசிபத் அடிக்கும் எந்த அடிப்படையில் அடிக்குமோ தெரியாது சர்வ சாதாரண மக்கள் இன்றைக்கு சில பாவங்கள் சர்வசாதாரணமாட்டோ எடுக்கிறேன்டா யோசிப்போம் போட்டோ என்று எடுக்கிறேன் ஹராம் என்று எச்சனையோ விளக்கம் சொல்லுவோம் இப்ப கணக்கும் இல்லை இப்ப போன் கையில் இருக்கி எல்லார்டும் நாங்கள் சர்வ சாதாரணமா எடுத்துக்கொள் எல்லா இடத்துலயும் எடுக்கிறோம் நாங்கள் பொதுவாக எல்லாரும் எங்களை பொதுவான ஹாலாட்டா போச்சு ஹராம்ன்றது பேச்சே இல்லை இப்ப அது ஹராம் என்று சொல்றதும் இல்லை யாரும் சொன்னவரை கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பாங்க இவருக்கு துனியா தெரியாண்டுவாங்க அப்படி பாவத்தை நன்மையாக கருதக்கூடிய காலத்தில் நன்மைய பாவமாக கருதக்கூடிய காலத்தில் பயங்கரமான காலம் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதர்களே பெரியவர்களே எங்க எங்களைய பாதுகாத்துக்கொள்வோம் எங்க எங்க ஆக பொறுப்பு பொறுப்பு இல்லையை பத்தி பத்தி கேட்க போற இல்ல என்னைய பத்தி எனக்கிட்ட கேட்க போறாள் அவர் அவர் அவரவர பார்த்து கொள்ள வேண்டியது அவர் அவர் அவர் அவருடைய மனைவி மக்களை கவனிச்சு கொண்டா சரி பொறுப்புல உள்ளவங்களை பாதுகாக்க செய்யணும் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே சொல்ல வார விஷயம் என்ன எங்களுக்கு அல்லா சுக சந்தர்ப்பங்களை நல்ல சந்தர்ப்பங்கள் பல வாய்ப்புகள் அல்லா தந்து கொண்டிருக்கிற வீணாக்கிடக்கூடாது எங்களுக்கும் எங்கட அமல்களுக்கு மத்தியில மவுத்து திரையா இருக்குது அதனால தான் நாங்க அலமதுல்ல நாங்க எங்க வயசுக்கு நல்ல வரக்கத்தை அமல் செஞ்சுக்கிறோம் பலர்கள் சொல்றாரு எங்களோட வயசை விட கூட அமல் செஞ்சுக்கிறோம் அவரட வயசை விட கூட அவர் அமல் செஞ்சுக்காரா இது எப்ப விளங்குமே தான் கையில தர கொலை விளங்கும் ரிப்போர்ட்ட கையில தர கொலை விளங்கும் செஞ்ச அமல் தலைக்கு மேலேயா காலுக்கு கீழே அவ்வளவு பேரும் கை செய்தப்பட போறாங்க அமல் செஞ்சவங்களுக்கு கை செய்தப்படுவாங்க அமல் செய்யாதவங்களுக்கு கை செய்தப்படுவாங்க ஒவ்வொரு சொர்க்கவாதியும் கை செய்தப்பட போறார் உலகத்துல வீணா கழிஞ்ச நேரம் அந்த நேரத்தில் இந்த அமலை செஞ்சு கதை வேலையே இதை விட உயர்ந்ததா இருந்திருக்குமே கைசேதப்படுவாங்க அதனால அமல்களை கொண்டு திருப்தி அடைய கூடாது அழிச்சு போடுற ஒன்றுதான் பயங்கரமான கஞ்சத்தனம் கஞ்சத்தனத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பு தேடும் நீ வந்து கொண்டே இருக்கும் என்னோட தேவை போக நாங்க மக்கவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம் அல்ல அது அதை மல்டிபல் ஆக்கி தருவார் அதுக்குழுநூறு அங்கலையும் பல மடங்காக்கி தருவான அது ஏழு பதினாலு அப்படியே போயிட்டு பல மடங்காக்குவார் எழுநூறு பல மடங்காக்குவார் கஞ்சத்தனத்தை அல்லா வெறுக்கிறார் மக்கள் வெறுக்கிறாங்க கஞ்சன் அல்லா விட்டு தூரம் நபியை விட்டு தூரம் மக்களை விட்டு தூரம் சொற்கத்தை விட்டு தூரம் நரகத்துக்கு தான் கிட்ட வைக்கிறார் அவர் அதனால தான் இந்த দোয়াக்களை எழுதி போட்டு இருக்காங்களே போர்டுகள்ல அதலயும் اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل கோளை தனம் கஞ்ச தனத்துல என்னை பாደጋப்பாயா சகோதர்களே பெரியவர்களே அல்லாட வழியில தாராளமா செலவழிக்கணும் ரமன்லான் துவார ஓட்டை இருந்தா அதுக்குள்ளயும் போவுமே அத மாதிரி எல்லா இடத்துக்கும் செலவழிப்பாங்கள தாராளமா செலவழிப்பாங்க ரமன்லால்ல விசேஷமா பூமியினுடைய ரிஸ்க்ல ரமன்லால் பறக்கச் செய்யப்படுவதேன் ரசூல் மீனுடைய ரிஸ்க் வரக்கடுவதெல்லாம் ஜக்காத்துகளை சரியா கணக்கு பார்த்து படைக்கப்படுவோம் ஜக்காத்துகள் கடமையானவங்க ரமதான்ல குடுக்கிறவங்க சரியா கணக்க சும்மா மேலோட்டமா பார்த்து தனி வராது இப்ப மாஷால கணக்கு பார்க்க தெரியல அது அதனுடைய சட்ட திட்டங்களை விளங்கி கொண்ட ஏற்பாடுகள் இருக்கு ஜெமியாவின் மூலம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அந்த பத்துவா செக்ஷன்ல அதுக்கு நம்பர் செல்ல அனுப்பி இருக்கிறாங்க உரியவங்கள்ட்ட கேளுங்க அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நல்ல தகுதியான ஒரு ஆளும் கிட்ட கேளுங்க வெலப்பம் உள்ள உத்தர்த்த கேளுங்க அறக்குற கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி அல்லாவ பயப்படக்கூடியவர் மார்க்கத்திலே நல்ல தெளிவு உள்ளவர அப்படியா கேட்டுக்கொள்ளும் கணியமான சகோதரர்களே பெரியவர்களே நான் சொல்றேன் மக்கள் சரிய கணக்கு வருஷத்துக்குள்ள இந்த அவ்வளவு அப்துல் அசீஸ் காலத்துல ரஹமத்துல்லாஹி அலை அந்த காலத்துல அப்பிரிக்கால ஜக்காத் எடுக்க ஆள் இல்ல ஜகாத் எடுக்க ஆள் இல்ல ஜக்க எடுக்க ஆள் இல்ல இந்த கருத்து என்ன அந்த அளவு வசதி உள்ளவங்க தாராளமான நிலைமையில எடுக்க தகவல் அல்லது குடுத்து இன்னமிருக்கி எடுக்க ஆள் இல்லை அப்துல்லா அஜீத் என்ன செய்ய கல்யாண முடிக்க வைக்கிற மாப்பிளமாருக்கு கொடுங்க கல்யாணம் முடிக்க வைக்கிறார் மாப்பிள்ளத்தான் மகர் கொடுக்கணும் மாப்பிள்ளத்த அனுப்பி வைங்க அந்த காலம் அவ்வளவு பறக்கத்தான காலம் ஜக்கா சரியா கணக்கு பார்த்து கொடுக்கப்பட்டது எத்தனையோ பேர் மாஷா எல்லாரும் நல்லா இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அமைப்புல இன்றைக்கு கையில தள்ளி இருந்தா யார்டையும் கையில கொடுத்தாது தள்ளிய சதக்காச தான் கொடுக்கணும் சதக்காட நீயத்தோட தான் யாரும் கொடுக்கணும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கி நிலைமை யாரையும் நம்பி கொடுக்கற நிலைமையில ஆட்களும் இல்லை அப்ப இந்த நேரத்துல ஆட்கள் பாக்குறாங்க பொதுவாக ஏதாவது உறுதியா ஏதாவது கிடைக்கிற மாதிரி ஒரு யாவரும் பாக்கணும் வேண்டாம் காணி வாங்கி போட்டுறாங்க நல்ல விஷயம் வீடுகளை வாங்கி போடுறாங்க நல்ல விஷயம் பிரச்சனை இல்லை இடங்கள் வாங்கி போட்ட காணிகள் போட்ட காணிகள் வாகனங்கள் விற்கிற நோக்கத்தோட என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறோமோ அவ்வளவுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் வரும் அதாயிரம்மாண்டாவது கூட்டத்தில் விட்டா போதும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன முடிவு மேலும் தொங்கல் இல்ல பிரிச்சு கொடுக்கப்படும் எட்டு கூட்டத்தில் நாலு கூட்டங்கள் உலமாக்களுடைய கருத்து படி இப்ப இருக்கிறார்கள் இருக்கிறார் தெரியும் அறவே வருமானத்துக்கு வழி இல்ல இன்கமுக்கு ஒரு வழியும் இல்லை அவர் அவர் வருமானம் இருக்கு போதா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் செலவுக்கு போகுது கூலிக்கு இருக்கிறார் அட்வான்ஸ் பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தேவை அவருக்கு அதை கொடுக்கிறதுக்கு வசதி இல்லை இவர் மிஸ்டின் வருவார் இவர் மிஸ்டின்ல வருவார் இருக்கி அடிப்படை தேவை பூர்த்தி ஆகுது இல்லை கடனாளி கடனாளி பெரிய பெரிய அளவுல யாவரம் செஞ்சு ஒவ்வொரு வருஷமும் கடன் இவர் முழுகுறதும் எல்லா தக்காத்தையும் அவருக்கே கொடுக்கிறது திரும்ப அடுத்த வருஷம் அவரு எல்லாத்தையும் மண்ணாக்குறது திரும்ப அவரு கடனாளி திரும்ப அப்படியே இவருக்கே கொடுத்து கொண்டிருந்த தொங்கல் காண இல்லாது அடுத்தது இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் வர இருக்கிற மக்கள் வாரத்துக்கு தயாரா இஸ்லாத்தை உள்ளத்தால விரும்புறாங்க அவங்க வருவாங்க என்று எதிர்பார்க்கப்படக்கூடியவங்களுக்கு தக்காத் கொடுக்க அந்த நினைக்கிறேன் ஒவ்வொரு கூட்டத்தையும் மூணு மூணு பேருக்கு போக வேண்டும் என்ற அது சிறந்ததுக்கு வந்தவங்களுக்கு நிரந்தரமா இருக்கேன் என்னன்னா எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கு மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து அல்லாஹ் பல அமைப்புல கொடுக்கிறான் கனவு கண்டு இஸ்லாத்துக்கு கல்யாண தொடர்புல இஸ்லாத்துக்கு வராங்க படிச்சு வாராங்க மார்ஷால இன்றைக்கு யூனிவர்சிட்டிகள் இஸ்லாத்துக்கு வராங்க வெளிநாடுகளுக்கு போய் இந்த துபாய் கட்டார் குவைத் சவுதி போன்ற நாடுகளுக்கு விசேஷமா போயிட்டு நூத்து கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க மக்கள் அரபு நாடுகள் அதே போல மக்கள் அந்த பகுதிகளுக்கு போனவங்களும் நாங்க ஒரு தடவை அல்லா கபுரம் வெளிச்சமாக்கி வைக்கணும் அவங்களோட குவியுக்கு போயிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு மாதம் மட்டும் ஸ்ரீலங்கன் எங்களுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க நாற்பத்தி ரெண்டு பேர் இது ஒரு சென்டர்ல ரமல்லான் இன்னும் பல பெண்கள் திரும்பி இஸ்லாத்த விட்டு போறதுக்கு காரணம் இவங்களுக்கு வரவேற்பு இல்ல இவங்களுக்கு ஆதரிப்பு இல்ல இவங்களை கவனிப்பு இல்ல இவங்களை நாங்க சேர்த்துக் கொள்கை இல்ல இவங்களுக்கு கல்யாண காட்சிகள் இல்ல இவங்களுக்கு அயாத்தும் அவுத்தும் இல்ல ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய வேண்டாம் அவங்க அவங்க ஏரியால இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் இருந்தா அவங்களை எங்கட கல்யாணங்களுக்கு ஒரு கார்டு அவங்களுக்கு ஏன்னா அவங்களோட குடும்பத்துல கல்யாணம் இல்ல அவங்களுக்கு போவே மௌத்துக்கு போக சந்தர்ப்பம் இல்ல பெயிட்டுக் கொள்ளவே நிலைமை சிலர்கள் அடிப்பட்டு போறாங்க சிலவங்க போறாங்க அப்ப அவங்களுக்கு ஹயாசும் மவுத்தும் இல்ல ஒரு சந்தோஷமும் இல்ல ஒரு கல்யாணத்தை ஒரு பெருநாளாண்ட விசிட்டிங் போறதுக்கு ஒரு ஊடுவலும் இல்லை என்ற என்ன நிலைமை இது சரியா இது செய்யறது அவங்களோட பிள்ளைகளுக்கு வயது வந்தா கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாப்பிளையும் இல்லை முஸ்லீம்கள் கொடுக்கறாங்க இல்ல கல்யாணம் எல்லாம் பேசி முடிவானதுக்கு பின்னால அவங்களோட அப்பா இஷ்டாத்துக்கு வந்தவர் என்றாடி உடைச்சி விட்டுறாங்க அநியாயம் எல்லாம் இந்த பாவங்களை அல்லா தான் பண்ணிக்கும் குடும்பம்ளிய போடு அவருக்குணி இல்ல அவருக்கு உம்ம மாப்பா இல்ல சொந்த பந்தம் இல்ல வாரவங்க பேசுறத கேட்டா கைய கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலம் அவங்க சொல் எங்களுக்கு சகோதரிகள் நீங்களுக்கு வேற யாரும் போறேன் ஏற்பாடு இருக்கு எங்கள்கிட்ட கேக்குறாத்துக்கு முழு மனித சமுதாயத்துக்கு இதாயத்தை கொடு நிதாயத்தை கொடுத்தா நீங்க என்ன தயாரிப்போட இருக்கிறீங்க இதாயத்தை கொடுத்தா வரப்போறாங்க வந்தா உங்கள்ட்ட என்ன ஏற்பாடு இருக்கி ஒரே ஏற்பாடும் இல்லை கவனிப்பு இல்லை ஆதரிப்பு கவலையான விஷயம் கவனிச்சு அவங்களுக்கு சரி பரவாயில்ல ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு மார்க்கத்தை நல்லா கொடுத்துட்டேன்னா அவங்க நல்ல நிலைமையில யார்டி பிச்சை வாங்க மாட்டாங்க முந்தையத்துக்கு வந்தா என்ன செய்யறேன் அவருக்கு களிமா சொல்லி கொடுக்குறேன் அவருக்கு ஒரு லெட்டர் வந்த பலியால கொடுத்துருவாங்க எடுத்த வாக்குல அவருக்கு சுண்ணு கட்டணா முதலாவது கேட்க போறாங்க அது சில காரணங்களுக்கு ஒருத்தருக்கு இயலாம இல்ல சில பயன் ஆள்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சரி பயம் பிரச்சனை இல்ல வாங்க நோயாளிகள் விருப்பமா இருந்தா முறையா அதை செஞ்சு போட வேண்டியது அது வேற விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க ஒரு ஆணை கற்றுக் கொடுப்பாங்க பெண்களுக்கு பெண்களை படிச்சு கொடுப்பாங்க இதுதான் நடந்துச்சு போயிட்டே வீடுகளுக்கு அனுப்புவாங்க தங்க வச்சு தீன சொல்லி கொடுப்பாங்க எத்தனை ஊர்கள் இந்த ஏற்பாடு இருக்கு எத்தனை டிரஸ்டி மாதிரி இருக்கிறாங்க எவ்வளவு உளமாக்கல் இருக்கிறோம் என்ன முயற்சிகள் நடக்குது பேச ஆளே இல்லை பேச ஆளே இல்லை இந்த சப்ஜெக்ட் போல மேலான கண்ணியமான சகோதரிகளை பெரியவர்கள் பாரிய பொறுப்பான விஷயம் இது இது ஒரு அமானிதம் நான் தெளிவாக சொல்ல தயார் சுத்தி வர அடி முழுவதே தான் அடிக்கு காரணம் இந்த தீன இஸ்லாத் இந்த உலக மக்களுக்கு சொல்லாததான் காரணம் முஸ்லிம்கள்டு இல்ல பொருளாதாரம் இல்ல படிப்பு இல்ல அறிவு இல்ல எல்லாம் நாடுகள் தான் உலகத்திலே ஆக உயர்ந்த செல்வாக்கான நாடா இருக்கு இன்னைக்கு உலகமே பிச்சை எடுக்கிறது அந்த நாடுகள் இருந்து தான் பேருக்கு தான் எல்லாம் ஆனா எடுக்கிறது முஸ்லிம் நாடுகள் அப்ப எங்கள்கிட்ட என்ன இல்லையே நடிமுழுவது காரணம் இந்த அமான ஒப்படைக்கான அந்நிய சகோதரர் வந்து தாங்க என்ன ஏற்பாடு எங்களுக்கு அதை பத்தி கவலை இருந்தா தானே வச்சிருப்போம் இந்த பள்ளிக்கு போனா இந்த பள்ளியில அந்த பள்ளிக்கு அனுப்புறாங்க அந்த பள்ளிக்கு போனா அடுத்த பள்ளிக்கு திட்டத்த உத்தரங்கிட்ட எஸ்லாத்துக்கு வந்தார் அவர் சொல்ற ரெண்டு வருஷமே நான் வர முயற்சிகிறேன் போன கிழமை நாங்க வெளிநாட்டில் ஒரு ஊர்ல இருந்தோம் சகோதரர் அவர் ஒரு கிராஜுவேட் யூனிவர்சிட்டிபர் சோர்களே அவர் என்னோட பேச கொள்ள சொல்றார் அவரோட சில விஷயங்களை நான் ஹிந்து மதத்தை பத்தி பூர்த்தியா பார்த்து படிச்சு முடிச்சிட்டேன் கிறிஸ்தவ மதத்தை பத்தி பைபிள் எடுத்து படித்தேன் எனக்கு இவ்வளவு காலமா ஒரு குரான் தான் கிடைக்கலை என்றார் இவ்வளவு நாள நான் குரான் எனக்கு கிடைக்கிறது கேட்டாலும் கொடுக்கிறதுக்கு ஏற்பாடும் சகோதரர்களே பெரியவர்களே மக்கள் விளங்குறாங்க இதுதான் மார்க்கம் இதுதான் இதுதான் உண்மை இதுதான் சரியான வழி இது இந்த வழியில போனதான் எங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் உலகம் விளங்குது ஆனா எங்களைய பார்த்து பின்வாங்குது உலகம் நாங்க போனா எங்கட சகோதரர்கள் எங்கட உண்மை கிட்ட போனா இந்த பிள்ளைகளோட போனா உண்மை சொல்றா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க பழைய படி நாங்க உங்களைய எடுத்துக்கொள்றோம் சேர்த்துக் கொள்றோம் இல்லன்னா நாங்க சேர்த்துக் கொள்ள தயாரி இல்ல அங்க போவோம் மேலா அப்படி போனா மார்க்கத்தை விடுவோம் இங்க சேர்த்துக் கொள்ள ஏற்பாடும் நிலம் என்ன எங்களுடைய கண்ணியமான சோழ பொறுப்புகள் சில குறிப்பிட்ட விஷயத்துல எல்லாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் சிலது எங்களால் விடுபட்டு இருக்குது இல்லாம இருக்கு அதுல கவனம் செலுத்தப்படும் இன்னைக்கு மக்கள் வாராங்க இந்த திகன பிரச்சனைக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வார எண்ணிக்கை கூடி இருக்கு அல்லாக்கு அதால வெற்றிய தரையிலும் நினைக்கிறோமோ அல்லாக்கு அதால கண்ணியத்தை தரையிலும் ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேரு களிமா சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க கல்வி பகுதியில் படிச்ச மக்கள்ப்ப வாரத்துக்கு முன்னாலயும் வேலையில இருக்கிறவர் எங்களுக்கு சொல்லிக் கொள்ளையலா பகிரங்கமா சொல்லிக் கொள்ளையலா இந்த வாரது போறதை எல்லாம் விளங்கப்படுத்தா வாட்ஸ்அப்ல போடலா பேஸ்புக்ல போடலாம் எண்ணிக்கைகள் சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் ஏன் இது எல்லாம் பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறான் சொல்றேன் முழு துணியும் அல்லாஹ் உலகத்துடைய சக்தியாலையும் ஒன்றும் செய்யலா அல்லா அல்லாட வேலை செஞ்சே முடிப்பான் அல்லாஹி இந்த இந்த அவன் விருப்பத்தோட மாத்துறது ரொம்ப லேசான வேலை போட்டு இழுச்சி வச்சுக்கிறான் வருஷ கணக்கு மக்கள் அலைறாங்க சூர் சம்சு சூர்யாவத்தி என்ன அரபுல சம்சு சந்திராவத்தி என்றா கமருசா தயாவத்தி என்றா ரஹீமா தமிழ் அலகப்பன் என்ற அபுல் ஹசன் அழகப்பந்த கருத்து என்ன அபுல் ஹசன் இப்படி ஒவ்வொன்றையில வச்சிருக்க இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க உருதுல வச்சிருக்காங்க பல பாசைகளை நல்ல கருத்துள்ள பேர் நல்ல கருத்துள்ள நிலைமையில் அதனால மேலான சோகர்களை அலட்டிக்கொள்ள தேவையில்லை கஷ்டம் இல்லை இந்த பேரில் உங்களுக்கு போகணும் போகணும் தாராளமா போவே தாராளமா போவே வரையணும் வேலைகளையும் செஞ்சு கொள்ள வேணும் அதனால் இந்த வார மக்களுக்கு நாங்க ஆறுதல் சொல்லணும் வார மக்களை ஆதரிக்கணும் கவனிக்கான நிலமே முழு ஸ்ரீலங்காவே முன்வெச்சி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்க மக்கள் வாராங்க நாங்க யாரையும் வற்புறுத்தி இருக்க வீடு வீடா போயிட்டு அழைப்பு கொடுக்க இல்லை செய்யணும் செஞ்சு கொள்ள இயலாத இக்கட்டான நிலைமை ஆக குறைஞ்சது அல்லா கொடுத்து வார மக்களையாவது நாங்க வரவேற்று ஆதரிச்சு சொல்லிடுக்கா எல்லாரி ஆக்கவுண்ட அதனால இந்த ஜக்காத்துல கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்கள ஜக்காத் பங்குல ஒரு பகுதியை இந்த வரக்கூடிய மக்களுக்கு ஒப்படைச்சா அவங்கள அவங்கள தேவைகளை முழு நாட்டையும் முன் வச்சு அவங்கள வேலை வெட்டிகள் இருக்குது நல்ல முஸ்லிமா வாழ்றதுக்கு ஏற்பாடு செய்யணும் அதுக்குள்ள ஏற்பாடுகள் நடக்கும் எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே பெரியவர்களே இந்த அடிப்படையில சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளை கண்டு கொண்டிருக்கிறார் கஞ்சத்தனம் ரெண்டாவது ஹவன் முத்தவா பின்பற்றக்கூடிய மனோ இச்சை மனிதன நாசமாக்கூடிய மூணு விஷயம் அதுல ரெண்டாவது உள்ளத்துல வார ஆசை எல்லாம் பின்பற்றுவதன் மூலம் அது மனிதன நாசத்துக்கு காரணமாகும் மூணாவது ரசூலா சொன்னாங்க ஒரு மனிதன் அவனை கொண்டே திருப்தி அடையிற செய்த அமல்வோளை அடைஞ்சு கொண்டு போதுமாக்கொள் இது அவர்த நாசத்துக்கு வலி என்று சொல்லலாம் அதனால அமல்களை செஞ்சு திருப்தி அடைய கூடாது செஞ்சிட்டு மறந்துடுவோம் பாவத்தை செஞ்சா அது நினைவுல இருந்து கொண்டே இக்கணும் செஞ்ச அமல்வோல் மறந்து போவணும் இது மாத்தமா தான் இருக்கு செஞ்ச நன்மை யோசனைக்கு வந்து கொண்டே இருக்கு செஞ்ச பாவம் எல்லாம் மறந்து போயிட்டு பாவம் நினவுக்கு வந்து கொண்டே இருக்கணும் செஞ்ச நன்மைகளை மறந்து கொண்டே போவோம் அவத்தான் இன்னும் இன்னும் நன்மை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவே அல்லா சுபான் எங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த சிறப்பான மாதம் அதிகமா நன்மை கிடைக்கிற மாதம் அதிகமா கழிக்கப்படும் கழியோனும் விடுபடாமல் முயற்சியோனும் அதே போல தராவியுடைய தொழுகைகள் ஏனைய சுண்ணத்தான அமல்கள கவனம் செலுத்தோனும் அதே தான தர்மங்கள் ஜக்காத்துகள் கடமையான ஒப்படைக்கணும் தர்மங்கள் நாங்கள் தாராளமாக கொடுக்கணும் நோம்புனால பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லா பாவங்களை மன்னிக்கிறான் எனவே அடுத்தது குடும்பத்தை சேர்த்து நடந்து கொள்ளும் குடும்ப உறவை துண்டிச்சு கொண்டு எவ்வளவு அமல்வோல் அல்லா கிட்ட போவாது அதனால என் சொந்த தேவை அதுக்காகண்டி நான் பேசுறேன் நானாவோட பேசுறேன் தம்பியோட பேசுறேன் இன பந்துக்களோட உறவு துண்டிச்சிருந்தா நாங்க இன்றைக்கே அப்படி ஏதாவது இருந்தா அல்லாவுக்காக பணிஞ்சு போ வேண்டியதான் பயந்து இல்ல பணிஞ்சி அல்லாவுக்காக போறோம் ஏன் நான் செய்ற நான் கேட்கற துவா கபூலாவோனுமே ஏண்ட துவா கபூலாவும் இல்லாட்டி வேலை நான் கேட்க வைக்கிறேன் உறவை துண்டித்தால் துவாக்கள் ஏற்றுக் மாட்டாது உறவை துண்டித்தவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ள வேலை உயர்த்தப்பட முதல் வானத்தை அங்கல போவார் அதனால் என்ற சொந்த தேவே என்று நினைச்சி நாங்க குடும்ப சொந்த ബന്ധങ്ങളെ தொடர்புகளை சீராக்கி கொள்வோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா எங்கள் அனைவரை কবুল செய்வானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் хам்தன் கதீரன் ത്വய்பன் முபாரakan ஃபீஹாலா குல் லஹால் அல்லாஹும்ம ஸல்லி அலா سيدنا முஹம்மதின வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் ரப்ബനാ தَقَبَّல் مِنَّا ﺇﻧَّكَ အန်တ ဆሚኡல் အလீမ် ரப்ബനാ ஹப்လனா မினா ဇဝါဂျီနာ ဝဇுရိယာതിനാ குရတအိုင်န ဝဇအလလါ লিল ముတ်တိကீனா ഇമാమా யா அல்லாஹ் நீ மேலான உயர்ந்த கல்ல படைத்து பாதுகாக்கக்கூடிய குற்றவாளிகள் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிவிட்டார்கள் உயர்ந்த அந்த கவலையை ஏற்படுத்துவாயா நபியுடைய வேலையை செய்யக்கூடியவரா ஒவ்வொரு முஸ்லீமையும் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள்ல கழிச்சு முடிக்க தம்பி செய்வாயா உன்னை சந்திக்கும் பொழுதே நீ எங்களை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில சந்திக்கவேயா கவலைகளை நீக்கி நெருக்கடிகளை நீக்கங்களை லேசாக்கு கடன் பாறங்களை லேசாக்கிவே யா லா குடும்ப பாறங்களை லேசாக்கிவேயா தாங்க இயலாத சோதனைகளை தந்து விடாதேயா சுமக்க இயலாத பாடங்களை சுமத்து விடாதேயா எங்களை நீ கை விட்டுடாதேயா எங்களை நீ கை எங்களுக்கு கை உலகத்தில் யாரும் இல்லையா அரவணைப்பு ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி ஒவ்வொரு பாரங்களை நீக்கி வா